வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையில இஞ்சி சாருடன் மாலையில் ஐந்து பற்கள் பூண்டு அரை மஞ்சள் பொடி பாலுடன் சேர்த்து காய்ச்சி இதை தினமும் பருகி வந்தால் ஃபேட்டி லிவர் எளிதில் சரியாகும் கல்லீரலும் பலப்படும்